மா நமரா நம பாகா பதஜா நவாத்மாண்டேத்தபயவிதி உத்திஷியதா ஜனகஜனீமஜ் ஜகதிதம் ஞானாம்பிகையான பிரதேபதியுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரணய்யத்தில் பூர்வ சரித்திரத்துல அம்பாடும் பரமேஸ்வரனுமா சேர்ந்து ஹயத்தில் இருக்கக்கூடிய அநாகத சக்கரத்தில் ரெண்டு அம்சங்களாக இப்படி பிரகாசிக்கிறார் அந்த அம்சங்கள் செய்யக்கூடிய சல்லாபத்தில் இருந்து பதினெட்டு விதமான வித்தியைகள் இப்படி உலகத்துக்கு ஏற்பட்டது அந்த அம்சமானது பக்தன் இருக்கக்கூடிய குணம் என்ற பாலமாத்திரம் கிரகி சென்று தோஷமாக விசர்ஜனம் பண்ணி இப்படி அனுகூலம் பண்ணது என்று பார்த்து நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது மேலே ஆக்யா சக்கரத்திலேந்து படிப்படியாக கீழே இறங்கி சொல்லிட்டு ரொம்ப கீழே இருக்கக்கூடிய சக்கரம் தான் மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் தவாதாரே மூலே அம்பாளும் பரமேஸ்வரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நர்த்தனம் பண்றாங்க புருஷன் செய்யக்கூடிய நர்த்தனத்துக்கு தாண்டவம்னு பேரு அந்த தாண்டவத்திலேயே பேர்லேயே ஒரு அக்ரஸிவா ஒரு மாஸ்குலின் குவாலிட்டி ஒன்னு இருக்கு ஸ்திரீகள் செய்யக்கூடிய நர்த்தனத்துக்கு லாஸ்யம் அப்படின்னு பேரு அம்பாள் லாஸ்யம் என்றால் பரமேஸ்வரன் நவரசங்களையும் எடுத்துக்காட்டக்கூடியவனாக அவன்தான் மகா காலோ மகாநடக அமர கோஷம் செலுத்து மகாநட்ன்னு பரமேஸ்வரனுக்கு தான் வேறு அதனாலதான் எத்தனை தீபங்கள் இருந்தாலும் அவன் ஒருத்தான் நடராஜான் வேறு நடனமான அவனை போல அவனுக்கு நிகராக வேற ஒருத்தர் கிடையாது நவரச மகா தாண்டவ நடம் அப்படிங்கிற அப்படி பரமேஸ்வரன் நர்த்தனம் அம்பாலும் ராசியம் செய்கிறாள் இது ரெண்டும் இருக்காங்க லோகம் முழுக்க லோக நடக்கணும் பிரபஞ்ச நடக்கணும் சிருஷ்டி நடக்கணும் அப்படின்னு உதய விதி உத்திஷா பரம தயோட பரம கிருபியோட உலகத்தில் சிருஷ்டி தொடர்ந்து நடப்பதற்காக இந்த மூலாதாரத்தில் அம்பாள் லாசியம் பரமேஸ்வரன் தாண்டவம் கோலத்தையும் காட்சியளிக்கிறாள் சிருஷ்டிங்கிறது எப்படி தயால செய்யக்கூடியதுன்னு எப்படி சொல்ல முடியும் சிருஷ்டி ஏற்பட்டா உலகத்துல எல்லா ஜீவர்களும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கஷ்டத்தை தான் சிரமப்பட்டு இருக்கா யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சிருஷ்டியை போய் தயாராக செய்தார் சொன்னாக்க அது எப்படி பொருத்தமா இருக்கும் கேளியே சொன்ன ஒரு விஷயத்த மறந்துவிடப்படாது மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மோஷம் ஆனா ஜென்மா வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு இப்போ ஒரு ஜென்மா தேவையா இருக்கு ஜென்மா அடைஞ்சுதான் ஜென்மா இல்லாத நிலைக்கு உயர வேண்டியிருக்கு அதனால ஒரு ஜீவன் தன்னையே உயர்த்திக் தன்னையே பகவான் பக்கத்தில் கொஞ்சம் அழைச்சிட்டு படிப்படியாக ஆட ஆடாக பலவிதமான கோலத்தில் நாம் ஜென்ம எடுக்கும்படியா இருக்கு இப்படி பலவிதமான ஜென்ம எடுத்து வரும்போது நடுவில் அங்கங்க ஒரு மனுஷென்மாவையும் கொடுக்கிறான் சுவாமி மனுஷன் இப்ப மனுஷென்மா வந்ததுனால இனிமே அடுத்த ஜென்மாவும் மனுஷ ஜென்மாதான் வரும் ஒண்ணும் கேரண்டி ஒண்ணும் கிடையாது எந்த ஜென்மாவா வேணா இருக்கலாம் எப்பாவது பல ஜின்மாக்களுக்கு நடுவில் ஒரு மனுஷின்மாவையும் கொடுக்கலாம் காரணம் என்னன்னா மீதி ஜின்மாக்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு ஜென்மாவில் செஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுடைய பலத்தை புண்ணியத்துறை பலமாக சுகத்தையும் பாபத்து பலனாக துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஜின்மாக்கள் கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மீதி ஜென்மாக்கள் அதிகாரித் அந்த கர்ம பலனை கடந்து போவதற்கு என்ன உபாயம்னு விசாரம் பண்ணுறதுக்கோ அதுக்காக சாதனை பண்ணுறதுக்கோ மீதி ஜென்மாக்கள் அதிகாரத்துவம் இல்லை மனுஷனுக்கு மாத்திரம் தான் அந்த அதிகாரத்துவத்தை சுவாமி கொடுத்துருக்க அதனால அப்பப்ப நடுவில் ஒரு மனுஷன் கொடுத்து இவன் ஜென்மாவை கொஞ்சம் கரையத்திக்கட்டமே அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு சுவாமி இவன் கரையத்திக்கினானா இல்லையாங்கிறது இவனுக்கு விட்டுது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு சுவாமி ஒவ்வொரு ஜென்மாவும் over 60 year old it is one more opportunity afforded to the individual to elevate himself spiritually adnalda dayana shunna odaya vidim uddisya dayaya vaalkiya kashtam nanu irukku abdin avu nenikiron ana vastavathla kashtamum namakku alukoolam da it all depends on how you look at it it is a question of attitude nee kashtam naichu orediya thalaila kaiyichu ho lu kaandi pettena kashtam ana கஷ்டத்தை ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பிடிச்சுட்டு விட்டேன்க்கேன் கஷ்டம் மனசுக்கு வைராக்கியம் வரும் பிரபஞ்சத்தில் திரும்பி திரும்பி எங்கே பார்த்தாலும் துக்கம் இருக்கு வாழ்க்கையை எங்கே பார்த்தாலும் துக்கம் இருக்கு இந்த வாழ்க்கை எடுக்காங்க நமக்கு நமக்கு பகவான் முக்கியம் அப்படின்னு பகவான்கிட்ட மனசு அப்பதானே வைராக்கியம் வரணும்னா கஷ்டம் வரணும் கஷ்டம் வைராக்கியம் இல்லை கஷ்டம் ஒரு பெரிய லாபம் இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ராபாப்பாரா உழைக்காமல் பெரிய மார்க் வாங்கி ஒரு பெரிய படிப்பு படிச்சாலும் கிடையாது ரொம்ப நாள் உழைக்காமல் பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு வந்தாலும் கிடையாது பத்து மாசம் எந்த ஒரு சுகமா இருந்தாலும் யாரோ அடிப்படையில் போய் சமப்பட்டாதான் ஒருத்தர் உட்காந்து இரைய சௌக்கமா சுட சுட முடியறது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு சிரமம் இருந்தால்தான் பின்னாடி ஒரு சுகம் வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது இவனுக்கு மனசுல வைதாகியம் மரணம் கஷ்டத்தை கொடுக்கிறார் சுவாமி ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி நானி பல்கிவாலாவுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தார் ஜூர்லிஸ்ட் அவர் ஐ ஹாப்பன் டு ரீட் தட் ஒரு பக்கம் தான் இருக்கும் அது அல்ல ரொம்ப அழகாக எனக்கு ரெண்டு பேரையும் மேஜர் ஹேண்டிகேப் இருந்தது அவர் சொல்றார் Uh, one who was considered to be one of the foremost speakers of the country, he said, I know his ass umas, and hisのは blunt risk nane, he didn't speak to them, writers scamps did sink, he didn't start to stop a major exam, but he said, everything I have now dicctate. what does he say? ஒரு அமெரிக்கன் சோல்ஜருக்கு கம்போஸ் பண்ண ஒரு கோயத்தை கோட் பண்ணிருக்க அந்த அட்ரெஸ்ல எனக்கு நல்லதெல்லாம் வரணும்னு நினைச்சேன் சுவாமி எனக்கு கஷ்டத்தான் கொடுத்த ஏன்னா கஷ்டசிலையும் ஒரு நல்லதை பார்க்கிறதுக்காக இப்ப ஒரு கஷ்டத்து கொடுத்தா இந்த மாதிரி ஒரு எய்ட் விஷயங்களை லிஸ்ட் பண்ணி ரொம்ப அழகா இருக்குது அந்த பாவம் அந்த இஸ் தி ऍட்டிட்யூட் லைஃப்ல அந்த ऍட்டிட்யூட் இருக்க거든 இன்னைக்கு முன்னுக்கு வருவோம் கஷ்டம்னு நினைச்சின் தலையில ஒக்காட்டி நிக்குகான்னு நினைக்கிறத ஒக்காந்துနေறதுல தான் பாவோம் கஷ்டத்தை யுவஸ்னா ஒட் கன்வெர்ட் யுவர் டிஃபிகல்டி இன்டு कैन अपॉर्चुनिटी इट इज आफ्टर ஆல் இட் இஸ் so much टेम्पेरिंग ऑफ द सोल அவ்लाதா நெருப்பல போட்டு உழுக்கினாதான் தங்கம் எது அசலிய தங்கம் எது சேதம் வழி இல்லையா அதனால சிருஷ்டிங்கிறத நம்மளை ஸ்புடம் பண்ணி பக்குவப்படுத்தி பகவான் ஒத்தன்தான் சத்தியம் என்று கடைசியில பரம விவேகம் ஏற்பட்டு அந்த விவேகமானது வைராக்கியத்துல கொண்டு போய்விட்டு பகவான் உரும்பு பிடிக்கா பிடிச்சிக்கிறதுக்காக இத்தனை ஜீரையும் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்க அதனாலதான் உதயவிதம் உத்திஷ்டி சனாதே ஜனகஜனிம ஜகதிதம் பார்வதி பரமேஸ்வரர் மூலாதாரமாக அதுதான் ஆதாரமா இருக்கு மீதி சக்கரங்கள்னா இதுக்கு மேலதான் இருக்குமா இருக்கு இந்த ஆதார சக்கரத்துல அம்பாளும் பரமேஸ்வரனும் இப்படி இருக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோகத்தில் ஜீவர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னா சனாதா ஜி நாங்கள் சனாதர்களா பேட்டோம் இது மட்டும் அநாதர்கள் நினைச்சோம் சனாதர்கள்னா நாதன உடையவன் அநாதன் தான் நாதன் இல்லாதவன் தனக்கு ஒரு தனக்கு புகலிடம் இல்லாத அநாதன் சொன்ன நாதன் இல்லாதவன் தான் இல்லாதவன் அப்பா அம்மா இருக்கா எனக்கு ஒவ்வொரு நினைக்க முடியாது அனுகூலம் பண்ணிவிட்டேன் மாதா பிதா இருக்கிற மட்டும் அது ஒரு பெரிய ஒரு பலம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒரு கட்டில பேசாம படிச்சுட்டே கூட போறோம் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப இக்கட்டான ஒரு ஒரு சிரமத்தை மாட்டின்னுட்டான்னா of சொல்ல வேண்டிட்டுதமான படிச்சேரம் போறோம் அது அன்பார் இட் ஜூரிங் அது போனது அவளுடைய அருமையானது போனது ஒண்ணும் இல்ல சின்ன விஷயம் ஆற்றுல ஒரு பண்டிகை நின ஒரு அப்பா அம்மா இருக்கா இந்த அப்பா அம்மா ஒரு நாளும் பிரிமாட்டார் ஒரு நாளும் மறைஞ்சு போக மாட்டா சாஸ்வரமான ஒரு மாதாபிதா இருக்கா அப்படின்னா ஜனக நீமஜகம் உலகத்துக்கு ஒரு மாதாபிதா கிடைச்சி விட்டா எவ்வளவு பெரிய பாகியம் நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மாதாபிதா கிடைச்சுட்டா அப்படிங்கிற ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்த படம் ரொம்ப சரலமா வளர்த்துன்னு வந்தா இந்த கதை பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துதான் வச்சுக்கணும் லாஸ்டவத்தை கதை இல்லை இந்த கதையை சொன்னாதான் இந்த ஜனகஜனிம ஜெகதீதம் என்னன்னு புரியும் ஒரு நூறு வருஷம் இப்ப வந்து வசதிகளும் டெக்னாலஜி ரொம்ப வருஷம் அது கம்யூனிகேஷன் தான் ரொம்ப நாள் ஆகும் ஒருத்தரை பத்தி வேற ஒருத்தருக்கு செய்தி போய் செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படி எல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் ஆகி பல வருஷத்துல ஒரு குழந்தை பணம் ரொம்ப சதமா வளர்த்தான் அந்த காலத்துல வேற வாழ்க்கை என்டர்டைன்மெண்ட் அமைஞ்சுன்னு பெருசா கிடையாது அங்கங்கே உற்சவங்கள்லாம் நடக்கும் தேர் திருவிழா நடக்கும் அங்கே போய் கலந்துப்பா சுவாமி திருஷன் என்டர்டைன்மெண்ட் கூட டிவைனா இருக்கணும் அது செக்யூலராக இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அதனால தேர் திருவிழாவில் தான் போய் நல்ல சங்கீதம் அங்கே வாத்தி கோஷங்கள்லாம் இருக்கும் அலங்காரம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சுவாமியுடைய கோலம் அங்கே பகவானுடைய பிரசாதமா இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடிய பிரசாதங்கள் அங்கேயே பல பக்தர்களையும் இருந்தது ஒரே தேர் திருவிழா நடக்க ஒரே கூட்டம் பல கிராமங்கள் ஆயிரக்கணக்கான கிராமங்கள்லேருந்து வந்திருக்கா இந்த சின்ன குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை இந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு அப்பா ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போனா போனா அங்க ஒரே கும்பல ஸ்டாம்ப் ஆட்டமா போயிடுது கையை இருக்கு குழந்தை டக்குன்னு இந்த பிஞ்சு கை விட்டு போயிடுத்து அந்த ஒரு வேட்டமா வரபோது குழந்தை ஒரு பக்கத்துல அப்பா அம்மா ஒரு பக்கத்துல ஒண்ணு பண்ண முடியல அப்புறம் திருவிழா எல்லாம் முடிஞ்சப்பறம் பத்து நாளைக்கு அங்கேயும் கேம்ப் பண்ணி வீடு வீடா அலைஞ்சு திரு திருவா குழந்தை எங்க இருப்போன்னு தெரியலீன்னு ரொம்ப ஸ்டரி பார்ட்டா குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை என்ன இருக்கு இந்த மீன் தேவ இந்த குழந்தை ஒரு பக்கத்தில் அந்த மனுஷ வேகமானது ஜனங்களுடைய கூட்ட வேகமானது குழந்தை ஒரு பக்கம் அடிச்சுட்டு பேருக்கு குழந்தை பாவம் திடீர்னு ரெண்டு பேர் குழந்தை ஒன்றும் தெரியல சரியா ஊர் சொல்ல தெரியல அப்பா பேரு ஒன்றும் சொல்ல தெரியல ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எப்படி இல்லை மழையா பேசுறது விவரம் சொல்ல தெரியல அழுதும் நிற்கிறது இந்த குழந்தைங்க யாரோ ஒரு சமூகம் செமாரிட்டேன் குழந்தை ஏதோ அழகுன்னு சொல்லி அந்த குழந்தை அழிச்சுன்னு இந்த கிரகத்துக்கு அழைச்சிட்டு போனேன் இந்த குழந்தை எத்தனை அவர் தேடி பார்த்தார் எங்கேயாவது யாராவது குழந்தை தேர்ந்து வரா பார்த்தா ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணி உத்தரும் பரவ இவ வேடிக்கெண்டியும் இருக்க முடியல சரி குழந்தை போய் அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை அட்டமா ரொம்ப பிரியத்தை வர்சிச்சு அந்த குழந்தைக்குலாம் பண்ணி கொடுத்து அப்புறம் யாரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா யாராவது கிளைம் பண்றாலும் பார்த்தா கிளைம் பண்ணுறேன் இவரே குழந்தைய கிரமத்துல காலக்கிரமத்தில் படிக்க வச்சா சாப்பாடு அதுக்குற சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்தேன் பல வருஷம் இருபது வருஷம் ஓடி போயிடுச்சு அந்த குழந்தை போஸ்டர் பேரண்ட்ஸோட வளர்ந்து அது பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உத்தியோகத்துக்கு வந்துட்டான் நல்ல தலையெடுத்து வந்துட்டான் இந்த சமயத்தில் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் மிகவும் தெரிய ஆரம்பிச்ச உடனே இப்படி பராபரமா தெரிஞ்சுது இது வாஸ்தவத்தை நமக்கு வளர்ப்பு தாயா தகப்பனால்தான் நம்ம பெற்றெடுத்து தாயா தகப்பனால இல்ல அசல் தாயா தகப்பனால் எங்க இருக்கா தெரியலேங்கிறது பராபரமா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த அப்பா அம்மா அப்பா ஒரு முறை பார்த்துட்டா தேவையே மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு அப்பா அம்மாவுக்கும் வருஷம் முன்னாடி குழந்தை காணாம போன குழந்தை அவ ஊரில் போய் இருக்கா கண்டுபிடிக்க முடியல இந்த காலமா இருந்தா உடனே டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்போம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்திருப்போம் அதான் நூறு வருஷம் முன்னாடி நடந்த கதையை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் எப்படி கண்டுபிடிக்கல பேர்ட் ஆஃப் மவுத் பலவே சொத்தி நினைச்சிருக்கா ஒண்ணும் யாரும் கண்டுபிடிக்கிறதாக தெரியல அவளுக்கு வயசா ஆயிட்டீங்கன்னா கல்யாணமாகி பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க அப்புறம் அந்த குழந்தை ரெண்டு வயசா எடுத்து பறி அப்புறம் ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு எழுபது வயசா எடுத்தவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அறுபது வயசாயிடுச்சு இந்த குழந்தைய ஜென்மாவில் ஒரு முறையால் கண்ணால் பாத்து கூட நம்ம நிம்மதியாக கண்ண முடியலாமே அப்படின்னு நினைச்சிருக்கா அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய ஊருக்கு தர்ச்சியாக வேற ஏதோ காரியமா அப்படி சேக்கரட்டும் இப்படி வந்த வந்த உடனே ஏதோ பேசிட்டு இருக்கிற போது அந்த ஊரில் யாரும் சொன்னா இங்க ரொம்ப கட்டிகாரனா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்ன கிராமத்தில் சுலபத்தில் தெரிஞ்சுட்டு போனோம் ரொம்ப கட்டிகாரனா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பேச்சுப்படி பேச்சு தொடர்ந்து வரும்பொழுது ஒரு தேர் திருவிழா குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு அப்பா அம்மா எந்த ஊர்ல இருக்காலும் அந்த ஊர்ல இருந்துருக்க இந்த சம்பவம் தெரியும் இருபது வருஷம் முன்னாடி தேர் திருவிழாவில போய் குழந்தையை பறிவுடுத்துட்டு வந்துட்டா எங்க காணாமல் போயிடுத்து குழந்தைன்னு விஷயம் தெரியும் அவ இவர் உடனே இவருக்கு மனசுல ஒரு கார்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு உடனே போய் விசாரிச்சேன் விசாரிச்சாக்க அந்த வளர்ப்பு தகப்பனா இப்படிதான் அந்த குழந்தை பண்ணி ஒன்னு மேட்ச் ஆகுது கூப்பிட்டு பேசினா கவலைப்படாத உங்க அசல் தாயார் தகப்பனா எங்க இருக்கா தெரியும் இருபது வருஷமா உன்னை இருக்கா நான் அந்த கிராமத்தில இருந்தான் வரேன் நான் கூட்டுனு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் மாதாபிதா நமக்கு இல்லையோ நாம அனாதிகோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு உங்க அப்பா அம்மா ஸ்வஸ்தமா இருக்காது யாராவது வந்து சொல்லுட்டா போறோம் அழியாது ஒரு மாதாபிதா எப்போதுமே கூட இருக்கான்னு சொன்ன அது எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் எங்களுக்கு தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிவிட்டோம் நீ கூடவே இருக்க மூலாதாரத்திலேயே இருக்க பிரவேசனோடு இருக்கா ஜனகம் அதனாலதான் ஒரு ஸ்லோகம் உண்டு பார்வதி பரமேஸ்வரன் அவர் இதுக்காக வடவருக்கத்தின் கீழே அமர்ந்து அவர் தபஸ் பண்ணாரு அவரையும் தபஸ் பண்ணாரு பார்வதி பத்னியாடையனும் தபஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் பரஸ்பரம் உத்தர உத்தர விவாகம் பண்ணிக்கிற போது ரெண்டு பேருடைய தபஸும் பலிச்சு போயிடுத்து அவ சதிபதிகளாக மாறின ஜனங்களுக்கு மாதாபிதாக்கள் ஏற்படுத்தார்கள் அந்த மாதாபிதாவை நமஸ்காரம் பண்றோம் உலகத்துக்கெல்லாம் மாதாபிதாவா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால் நமஸ்காரம் இது பிராச்சீனமான அந்த பாவத்தை ஆச்சாரிய சனா தாப்யான் ஜிங்கே ஜனக ஜனநீம ஜகதிதம் ரொம்ப சூக் சொல்ல வேண்டிய ஆறு சக்கரங்கள்ல இந்த கடைசியில கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தை சொல்றபோது எல்லாருக்கும் புரியும் நமக்கு அம்மா அவள் தெரிஞ்சுக்கொண்டு ரொம்ப சுலபமாக வந்து ரொம்ப டைரக்டா ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ப சொல்லி ஜனக ஜனநீயமா ஜெகதிதான் முடிச்சுவிட்டான் இதோட நாற்பத்தி ஸ்லோகங்கள் முடிகிறது இது கைலாசத்திலிருந்து ஆச்சாரியாளுக்கு கிடைச்சது நாப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்துதான் ஒரு பாக்டுப்பும் அவதாரிக்கு நூறு ஸ்லோகத்தையும் கவனம் பண்ணாலும் ஐதிக்கம் உண்டு முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் ஏற்கனவே கைலாசத்தில் அம்பாளுடைய பிரசாதமாக கிடைச்சது பரமேஸ்வரன் கவனம் பண்ணது ஆச்சாரியால் கவனம் எந்த ஐதினா கவனம் பண்ணா என்ன ஆச்சாரியால் கவனம் பண்ணா என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அந்த அதனால் அது எப்படி வேணா இருக்கட்டும் ஆச்சாரியால் அம்பாளுடைய அங்கே கட்டுப்பட்டு நீ தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னபொழுது உடனே மனைதில் இருந்த வெள்ள மாட்டமா அது கேசத்துல இருந்து பாரம்பரியும் கூட இந்த ஸ்லோகங்கள் பெரும்பாலும் அமையிறது எடுத்து உடனே ரொம்ப கம்பீரமாணிபிகி சந்திரம் கிரீடம் ஹிமகிரி சுதே கீர்த்தியபலம் சந்திரசகம் ரெண்டு வைதர்பி செயலி வைதர்பி ரீதினு ஒண்ணு இந்த மாதிரி ஒரு செய்தியை கையாண்டிருப்பாங்க ரொம்ப லலிதமா ரொம்ப ரசமான பதங்களை சொல்லி அப்படி தேன் உழுதுன்னு சொல்லுவாள் மாதிரி அந்த தேனுடைய பிரவாகத்தை போல அவ்வளவு ரொம்ப மென்மையான பதப்பிரயோகங்களோட சொல்லறது வைத்தர்பி ரீதி கௌடி ரீத்தின்னு ஒரு ரீதி கவுடிங்கிறது கௌரதேஷத்தை சேர்ந்தது கௌட தேசங்கிறது இன்னைக்கு வங்காளம்னு சொல்லக்கூடியது பழைய காலத்தில் ரெண்டு பிரதானமான பிரிவுகளாக பிரிச்சிருந்தால் இந்த தேசத்தை பஞ்சகவுடர்கள்னு விந்தி பர்வதத்துக்கு வடக்க கௌரதேசத்தை மையமாக வச்சு வங்காளத்தை மையமாக வச்சு பஞ்சகவுடர்கள் தெற்கு தமிழ்நாடு மையமாக வச்சு பஞ்ச திராவிடர்கள் இப்படி ரெண்டு விதமாக பிரிவு இந்த மகா பிரிவாக எடுத்து அழகா சொல்லியிருக்கான் அந்த கௌர தேசத்துக்கு தான் லகார லகாரமாயி கௌரஹரி அப்படின்னு கௌராங்கர் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு பேர் உண்டு அவருக்கு நாமாவளி போடுற பொழுது கௌரஹரி ஹரி போல் அப்படின்னு நாமாவளி போடுறது உண்டு சம்பிரதாயத்தில் அவர் விளபடைய திருமணியோடு இருந்தார் ஒரு காரணம் அதனால கௌரங்கர் பேரு அதோடு கூட கௌட தேசத்தை சேர்ந்தவர் நவத்வீபத்தில் தொண்டுகளை அதனால கௌடஹரிங்கிறது தான் கௌரஹரி அப்படின்னு ஆயிடுச்சு நாமாவலியில அந்த கௌடி ரீதிங்கிறது கொஞ்சம் பம்பாஸ்டிக் ஸ்டைல் கரணமுருடா ஜம் சர புத்திரா பிரா அர்த்தம் பண்ணக்கூடியதா இருக்கும் இப்ப இந்த நாற்பத்தி ஸ்லோகம் வந்து கவுடி ரீதி ரொம்ப கடினமா கொஞ்சம் இமேஜரிய புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் சில ஸ்லோகங்கள் ஸ்லோகங்களும் ஒரே இருபத்தி நாலு கேரட் செய்யப்பட்ட கிரீடம் அந்த கிரீடத்துல பன்னெண்டு ரத்னங்களை வச்சு பதிச்ச பன்னெண்டு சூரிய துவாதசாதித்யர்கள் பன்னெண்டு சூரியர்களுக்கு பன்னிரண்டு பேரு அந்த பன்னெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணது சூரிய நமஸ்காரம் உபதேசம் ஆச்சுன்னாக்கி சூரிய பானு கக பூஷ்ண எருண்மர்ப மரீச்சாதித்ய சரித்திர பாஸ்கவே இந்த பன்னெண்டு பேருக்கும் மித்ரன் ரவி பானு ககன் பூஷன் சூரியன் இப்படி எல்லாம் பன்னெண்டு பேர் பேர் சொல்லியிருக்க இந்த பன்னெண்டு சூரியும் பன்னெண்டு மாணிக்கங்களைப் போற பன்னெண்டு ரத்னங்களைப் போற கிரீடத்துல ரொம்ப நெருங்கி ஒன்னோட ஒண்ணு அதாவது ரத்னம் வச்சா ஒரு ரத்னம் ரவுண்டா ரத்னம் இருந்ததுனாக்க தக்கத்துக்கு இதோட ஒட்டினாப்புல இருக்கணும் அதுக்கு நடுவில் இளவெளி இல்லாமல் ரொம்ப நெருங்கி சாந்திர கடிதம் சாந்திரம்னா ரொம்ப காம்பாக்டா நெருக்கமா இருக்கக்கூடிய அர்த்தம் ககனம்னா ஆகாஷம் ககனமணி தான் ஆகாசத்துக்கு மணி போல இருக்கக்கூடிய சூரியனை தான் நபோமணி சொல்றது உண்டு பன்னெண்டு சூரியர்கள் வச்சு அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கான் கிரீடம் தேகம் சுதேத்த பரமேஸ்வரனுக்கு சந்திரமௌலீஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிற மாதிரி சூரியனையும் சிரசிக்கக்கூடியவராக சுவாமி இருக்க அதனால ஒரு பேர் உண்டு பாபுசேகர் அப்படின்னு பேர் வைக்கிற பாருங்க என்ன அர்த்தம் தலையில சூரியனையும் தரிச்சிருக்கிற மாதிரி சில கோவில்கள்லாம் உண்டு அங்க அவ எப்படி அந்த அமைப்பு எப்படி அமைச்சிருக்கான எந்தின எந்தாலும் ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும் அந்த துவாரம் வழியா சூரிய வெளிச்சமானது கரெக்டா அந்த சிவலிங்கத்தின் மேல விடும்படியா அப்படி அமைச்சிருப்பார் கோவில அமைச்சு அப்படி கட்டிருப்பார் தலைசீன கோவில்கள் சில கோவில்கள் தான் உண்டு அந்த மாதிரி சூரிய சேகரனாக சுவாமி பரமேஸ்வரன் இருக்கிற மாதிரி அம்பாலையும் சூரிய சேகரியாக செவணம்னு ஆச்சாரிய ஆசைப்படும் இருக்கு அவ ஏற்கனவே சந்திரமௌடீஸ்வரியா இருக்க என்ன சந்திரகலாதிகள் தரித்தவளாக இருக்கவளாக சொல்லணும்னு இப்படி ஒரு அழகான ஒரு கல்பனை அம்பாளுடைய பன்னெண்டு ரத்னங்களை போல பன்னெண்டு சூழர்கள் நெருக்கமா அடர்த்தியா வந்து அமர்ந்துட்டாளாம் ககன மணி சந்திரகிதம் ஒரு சூரியனா இருந்தாலே கண்ணெடுத்து நேரம் பார்க்க முடியல பன்னெண்டு சூரியன் சேர்ந்தாப்புல ஒரே சமயத்துல காட்சி எடுத்த நிச்சயமா ஒரே கண்ண ஒரே கண்ணை கூசும்படியா டார்சிலிங்கா இருக்கும் போது அந்த பில்லியம்ஸ் ஒரே அடியா கண்ண கூசும்பிடிக்க ஒரு பிரகாசத்தை சொன்ன உடனே அதுக்குவுண்டர் பார்ட் பனிய கொடிய அப்படிங்குற உடனே கிரீட்டம் தேதே கீர்த்தகிய ஒரே பளிச்சன சூரியன் சொன்ன உடனே ஒரு சந்திரன் சந்திரனை போல சந்திரனும் ஒரே வருஷத்தை கொட்டார் பனிமலையில தோன்றினிசு வர்ணிக்கணும் நினைக்கிறானோ கீர்த்தனம் நினைக்கிறானோ அவனுக்கு என்ன தோணுங்கிறத உத்தராரத ஸ்லோகத்தை சொல்லிருக்கம் சந்திரசகலம் நீடம்சியுடைய கூடுக்கு பட்சி கட்டக்கூடிய கூடுக்கு நீடம் பட்சியுடைய கூட இன்வெர்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு அம்பாளுடைய சிரஸ் இருக்கமானது கூட அப்படிங்க கவுத்து வச்ச மாதிரி அந்த கிரீடமானது இருக்குதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இமேஜ் கொடுக்கற சாதாரணமா விஜய்யானம் நமக்கு என்ன சொல்றது சைஸ்ல சூரியன் தான் ரொம்ப பெரிய சைஸ் கம்பேர்டிவ்லி சந்திரன் சின்ன சைஸ்ங்கிறது விஜய்யானு சொல்லக்கூடியதுனால பெரிய சூரியனும் சைஸுக்கு நமக்கு தெரிகிற இதெல்லாம் எலிமெண்டரி கதிகள் சொல்ற போது எப்போதுமே பொய்டிக் இமேஜரியும் அதனால விஜய் ஃபிட் பண்ணாமல் இருக்கலாம் appreciate the beauty of the creative imagination of the poet inga <laughs> chandranudeya kalai erkenele chandra kalai therichirukkalamba andha chandranudeya kalai vida romba chinna da irukku surya ena kridathilende kridam tharaiya fit agara mari kridam irukkano kridathla 12 suriyan fit agara nnaake chinna da irundha dhaan fit aagumudiyum chandralum oreye oru chandranudeya சந்திரன் முழுசா கூட இல்ல பாதி கலாதனு ஒரே அமிர்தமயமான அந்த அமிர்தமயமா இருக்கக்கூடிய கிரணங்கள் பனி கிரணங்கள் கொட்டபொழுது இந்த சூரியனுடைய பிரகாசம் இருக்க ஒளி சூரியனுடைய காந்தியானது நேர போய் அந்த பனியில போய் டக்குனு படறது பட்டா அப்படி சொன்ன முதான் பூசின மாதிரி சீதேயம் பிரகாசிக்கூடிய பிரகாசத்தை பார்க்கிற போது எப்படி தோணுறது என்ன ஆகும் ஒரு பிரகாசமா சூரியனுடைய ஒளியானது ஒரு கிரணமானது ரோடுல எங்கேயாவது கொஞ்சம் அப்படி பெட்ரோல் ஆயில் ஏதாவது போறோம் கொஞ்சம் ஜெனம் செஞ்சுட்டா போறோம் ஏழு பிரைமரி கலர்ஸும் அது ஒரு வானவில்லாட்டமா தெரிகிறது இங்க அம்பாளுடைய சிரஸ் இருக்கக்கூடிய கீழத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய காந்தியானது அவர் சிரஸ்ல ஏற்கனவே பனி பனி பணி கொட்டி இருக்கார் அந்த பனி மேல அந்த பனி திவிர போய் சூரியனுடைய பிரகாசம் பண்ற பொழுது ஒரு சுனாசிரன்னு இந்திரனுக்கு பேரு தனுஷ் சவுணாசிரன்னா இந்த வானவில் என்று தமிழ்ல சொல்றது அங்க இடத்துல சொல்றது இந்திரனுடைய தனுஷுங்கிறதுனால பல தனுஷாசி பதம் இருக்கும் ஆனா அவருடைய பாருங்க எனக்கு இப்படி தோணுறது கேட்கிற எந்த கவியா இருந்தாலும் பேசினாலும் இப்படிதானே தோணும் இத ஒருணமும் இந்த சந்திரன் பேருந்து ஒழுகக்கூடிய பனி திவிரி பல வர்ணங்களா தெரிகிறதாகவும் எடுத்துக்கலாம் இல்ல சூரிய வெளிச்சமானது இந்த பனி திவிர விழுந்து அது ஒளி சலரல் ஏற்பட்டு ஏழு வர்ணங்கள்ல பிரகாசிச்சு இந்திரனுடைய தனுஷாட்டமா காட்சியடிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம் அப்படி ஒரே கலர்ஃபுல்லா ரொம்ப ஆரம்பமே ரொம்ப கலர்ஃபுல்லா ஆரம்பிக்கிற தனுஷாசீனம் கிமிதி அதுல இன்னொரு ரொம்ப ரசமான ஒரு விஷயம் ஆச்சாரிய அம்பாளுடைய ஆங்கைக்கு கட்டுப்பட்டு கேசாதிபாதம் வர்ணிக்க ஆரம்பிச்ச மதோ ஸ்லோகம் இது உபனிஷ் சம்பந்தத்தை சொல்லும் அவதாரிக்க தேவர்களுக்கா அவ நாமதாயத்துல பல காரியங்கள் பண்ணுவோம் நினைச்சிருந்த பொழுது அவர் போக்கி அம்பாளுடைய சக்தியால் தான் ஒவ்வொருத்தரும் அவங்க காரியத்தை செய்ய முடிகிறதுன்னு அம்பாள் எடுத்துக்காட்டின அங்க ஒரே ஜோதிர்மயமாக ஒரு கோலத்தில் இந்திரா தேவர்களுக்கு கடைசியில தரிசனம் கொடுத்தாள் அப்படின்னு இருக்கு அங்க ஹைமவதி அப்படின்னு உபரிஷனா ஒரு வார்த்தை சொல்றது அம்பாட அந்த ஹைமவதிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் ஹைமவதினாக்கி பதம் ஹைமதி ஹைமவதினாக்கேமதி புத்திரி அர்த்தம் பனி ஹேமம்னா ஸ்வர்ணம் வரக்கூடியவர் தங்கக்கூடிய அர்த்தமா இருக்க ஆரம்ப அதனாலதான் ித்தனையே லத்தே இப்படி ஒரு கீர்த்தனை ஒண்ணு பாடினாலும் ஹிமகிரித்தனையே ஹேமலத்தேன்னு பாடினா ஹேமலத்தான குழந்தைகளுக்கு அந்த சொன்ன கூடிய அம்பாள் இருக்காது அதனால ஹைமபத்தின்னு பேரு இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றேன் இங்க அந்த பனிவரையா இருக்கக்கூடிய ஹிமமானுக்கு பிறந்தத உபிஷ சொம் இந்த எக் இந்த சேர்த்து தனுஷாசிரம் கிமிதினா திசை ிசு தே கீர்த்த அதனால உபனிஷத்தோட ஒரு சம்பந்தத்தை சொல்லணும் அந்த சம்பந்தத்தை காட்டி அம்பாளுடைய கிரீடத்தை அற்புதமா வர்ணிச்சு அது ஒரே சொர்ணமயமான கிரீடம் பட்சியுடைய கூடு அப்படி கவுக்கப்பட்ட கூடமா இருக்கு சூரியர்கள் மித்ரணி சூரியமாம் ககபூஷ் இரண்டு கரம வரி சாதித்த சவித்திருக்க பாஸ்கரா இருக்கக்கூடிய பன்னெண்டு சூரியர்களும் பன்னெண்டு நவரத்னங்களை போல பன்னெண்டு பெரிய மாணிக்கங்களைப் போல அந்த சுவர்ண கிரீடத்துல வந்து அடர்த்தியா ஒன்னோட ஒன்னு பக்கத்துல ஒட்டுற மாதிரி படுந்திருக்க ஒ அந்த காந்திமா இருக்கக்கூடிய கிரணமானது அம்பாளுடைய சிரஸ்தர் இருக்கக்கூடிய சந்திரன் டேர்ந்து ஒழுகக்கூடிய பனி திளை விழுந்து அது சிதவல் ஒளிச்சிதவல் ஏற்பட்டுஷன் ஏற்பட்டு ஏழு வர்ணங்களோடு அப்படி பிரிஞ்சு காட்டுற பொழுது ஒரு பெரிய தனுஷே அம்பாளுடைய சிரஸ் பிரகாசிக்கிற மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்துறது இப்படி ஒரு அழகான ஒரு கல்பனையை சொல்லி கீழத்தை வர்ணிச்சா கீழத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகம் அம்பாளுடைய கூந்த ரொம்ப படிப்படியா கேசத்திலிருந்து பாதம் வரிகின்ற மரம் சாதாரணமா கவிகளுக்குள்ள ஒரு மரம் உண்டு அதாவது புருஷ தெய்வமா இருந்தாக்க பாதத்திலிருந்து கேசம் வர்ணிக்கிறது ஸ்ரீ தெய்வமா இருந்தா கேசத்திலிருந்து பாதம் வர்ணிக்கிறதுனு ஒரு பொயிட்ரிக் ட்ரெடிஷன் அதனால சுப்பிரமணிய பூஷங்கரத்தை பாதத்திலிருந்து கேசம் வர்ணிச்சேன் இங்க சௌந்தரையிலே கேசத்திலிருந்து பாதம் வர்ணிக்கிறேன் பரமேஸ்வரம் பேசுறபோது சிவ பாதாரிகேசனந்த ஸ்தோத்திரம் ஒண்ணு பண்ணிருக்காள் பகவத்பாதா சிவ கேசாதிபாதாந்தோத்திரம் அந்தநாதீஸ்வர இடதுபக்கேசாதிபாதோத் வலது பக்கத்தில் பாதாதி கேசாந்தோம் பரமேஸ்வரர் ஒருத்தருக்குதான் பொருந்தும் அப்படி ஸ்திரீகளுடைய ரூபத்தை அம்பாலை வர்ணிக்கிற போது கேசத்தை வந்து பாதத்தை வர்ணிக்கணும் முதல்ல கிரீடத்தை வர்ணிச்சு நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் அம்பாளுடைய திவ்யமான கருண் கூந்தலை வர்ணிக்கிறார் னோத்துலிவேந்தீவரவனஸ்லிம்பிமே சகஜமுலும் சுமன வசந்தமே வலமனவாட்டி விடபி எங்களுடைய இருக்கி வைக்கட்டும் இருட்ட போக்கி வைக்கட்டும் போக்கி வைக்கணும் ஏன்னா பிரார்த்திக்க கூடிய ஆச்சாரியாளுக்கு மாத்திரம் இல்ல அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடிய யாரோ ஒரு பக்தனுக்கு மாத்திரம் இல்ல இந்த ஸ்தோத்தம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறவாதான் இன்னைக்கு உலகத்துல ஜாஸ்தியா இருப்பான் பாராயணம் பண்றவாழை பாராயணம் பண்ண வேண்டாம் எத்தனை பேர் தெரிய ஸ்தோத்தம் இருக்குன்னு அப்படி ஸ்தோத்திரம் இருக்குன்னு கூட தெரியாதவாளுக்க கூட அம்பாளுடைய அனுகுணம் கிடைக்கணும் தான் பகுவச்சனத்துல எல்லாருக்கும் இருட்டை போக்கி வைக்கணும் துனோ துந்தம் வச்சா ஏதோ அப்படி முக்கா மணி நேரம் திரும்பி பவர வர மட்டும் ஒரு வழக்கேத்தி வச்சா போதும் சுலபத்துல போயிடுறது ஆனா நூறு சூரியன் உதிக்கட்டும் நூறு சந்திரன் உதிக்கட்டும் மகான்களுடைய அனுகிரக வாக்கு இல்லாமல் உள்ள இருக்கே உள்ள அத்யானம் என்ற இருட்டு அந்த இருட்ட போக்கி வைக்கணும் எது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அதாவது அம்பாளுடைய கூந்தல் கருகரு கருகருக்கு கொஞ்சம் கூட வெள்ளையே கலப்பில்லாமல் ஏன்னா அவ எப்போதுமே கன்னிகையாக இருக்கா உலகத்துக்கெல்லாம் தாயாராக கோடிக்கணக்கான ஜீவர்களை ஈன்றெடுத்து நாமாக்கள் வரது சரஸ்நாமத்தை உலகத்தை முழுக்க ஈன்றெடுத்தவளா இருந்தாலும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன கிருமி பெறுகின்ற சர்வ ஜீவராசிகளுக்கும் தாயாராக இருந்தாலும் கூட அந்த அம்பா எப்போதும் கன்னிக்கையாகவே இருக்கா அதனால்தான் ிகள்த் பத்தி சொல்லி ஆரம்பிச்சு உபனிஷத்துல நாலாம் பிரஷனத்துல இந்த துர்கா தான் கடைசியில இந்த தந்தி ஆரம்பிச்சு துர்கா பத்தி அது படிக்க சொல்றேன் சாதமா ரொம்பவே சாதம் பாராயணம் பண்ற போது தர்காசு சொல்லி முடிச்ச உடனே இதை சொல்லுவாங்க சம்பிரதாயத்துல வந்து இருக்க வேதபாராயணக் கிரமத்துக்கு அப்புறம் அந்த காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர் நெதிக்கேஷன் சொன்ன இருபத்தி நாலு அக்ஷரங்கள் கொண்டு தேவி காயத்ரி சந்த கூடியதெல்லாம் அந்த காயத்ரி அந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்துக்கும் காயத்ரினு பேரு எந்தெந்த தேவதையை சொல்றதோ அது இப்ப சூரிய காயத்ரி உண்டு சூரிய காயத்ரி நம்ம சந்தியாவில் ஜபம் பண்ணக்கூடிய காயத்ரி இல்லாமல் பாஸ்கரனுக்காக ஏற்படக்கூடிய ஆதித்ய காயத்ரினு சொல்லணும் தான் அது வந்து பாஸ்கரே மகஜு கரயி தன்னோ ஆதி எட்டு காயத் தான் இதுவும் வருது கடைசியோ துர்கா காயத்ரி சொல்றாள் அவளை எப்போதுமே கன்னியாகுமரியாக கண்ணியாகவே சொல்றது இளமையே மாறாமல் எப்போதும் இருக்கக்கூடியவள் அதனால அவளுடைய கேசமானது எப்படி இருக்கு கருகரு கருகருன்னு இருக்கு நல்ல கருணைகள் காடாட்டமா இருக்கான் துரித்த தரித்தேந்தி தரித்தேந்தி சிகுரணி குடும்பம் தவசிமே ரொம்ப கனமா இருக்கு கனம்னா தமிழ்ல கனம் சொல்லும் போது வெயிட்டா இருக்குங்கிறதுக்கு கனமா இருக்கு சம்ஸ்கிருத்தில கனம் கருப்பா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அடர்த்தியா இருக்கு நோ அடர்த்தியா கேசமில்லையே என்ன ஆகும் பாதியிலேருந்து தலை கொஞ்சம் தெரியும் அப்படி வழுக்க விழுந்தாச்சுனாக்க தெரியறது வருங்கோ அங்க அடர்த்தியா இல்ல Uh, the in of hair per சொல்லிர் சென்டிமர் அந்த டென்சிட்டி இருந்த டென்சிட்டி இருந்தால்தான் கனமா இருக்கும் அடர்த்தியா இருந்தாலும் நினைப்பா போய் கை வைக்கிறது இல்லை இயற்கையா காசு படம் செலவிக்கணும் கொஞ்சம் செலவிக்கணும் என்னைக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்பப்ப என்ன நல்லா தலைவி என்ன தேய்ச்சி அதை தலையை ரட்சிச்சாலும் என்னன்னா அது சிக்கி பிடிக்காம நல்லா இருக்கும் அந்த கேசமானது அதுக்காக வளர்த்துக்கு நீ ஒன்னு பாட்டு பாடமாட்டா பகவானா கொடுத்துருக்கிறது பகவானா கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை டக்குன்னு நாம் கொண்டு பகட் புருஷா ஒரு நூறு வருஷம் முன்னாடி புருஷா கட் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் இருபது முப்பது வருஷத்துக்குள்ள ஸ்திரீகளும் பகட் பண்ண ஆரம்பிச்சுவிட்டா கேசத்தை நம்ம சம்பிரதாயத்துல புருஷா கட் பண்றது அது வேற அது பபனம் காலத்துல மாத்தம்தான்னு சிக்கையை விட்டுட்டு மீதி பாகங்கள்ல தான் அது பபனம் பண்ணணும்னு சாஸ்திரம் ஸ்திரீகள் போய் கட் பண்றது எங்கயுமே சாஸ்திரம் சொல்லவே இல்லை இதெல்லாம் நாம ரொம்ப சுலமா செய்ய விஷயங்கள் நம்ம தர்மத்தை விடுறோம் நம்ம தர்மத்தை விட்டுட்டு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளும் சொல்லப்படாது அஞ்சு வயசு குழந்தைங்க என்ன தெரியும் சொல்லுங்க அம்மா அப்பா எடுத்துக்கூடிய குழந்தைய போய் பாதிக்கிறது அந்த குழந்தைக்கு பாப்கட் அடிச்சு விட்டுட்டு இங்கிலீஷ் அந்த பண்ணிக்க முடியல மரம் கேட்கும் ஒரு தலைமுறை ரொம்ப what is the kind of emotional and psychological damage it is caused to the next generation? At least we must act before it is too late. Before that loss becomes irreparable, one must act in a positive way. We have to go to the Kalacharathari. There is a very good thing. There is a good thing. There is a good thing. There is a good thing. There is a good thing. There is a good thing. There is a good thing. There is a good thing. We will sneak the stretch. அது மிருதுவா இருக்கு ஒரு அர்த்தம் உண்டு ரொம்ப சாஃப்டா சில்கே சில்கியா இருக்கு மிருதுவா இருக்கக்கூடிய கேஷம் அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்னு வருது அதாவது ஒட்டி போயிருக்கூடிய ஒரு ஸ்நேகிதத்துக்கு அதுக்கு ஸ்நிதமா இருக்கு ரெண்டு பேரும் ஸ்னிக்மா இருக்கா அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த சிக்கல் எல்லாம் இல்லாமல் என்ன என்ன சாதாரணமா என்ன பதார்த்தம் இருவா இருந்தாலும் எண்ணெய் பதார்த்தம் எடுத்த உடனே கையில் அந்த எண்ணெய் மார்க் ஒரு ஒரு கஷண காலாவது இருக்கும் அது ஒட்டிக்கும் உடனே ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டிட்டு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு பாவத்துக்கு தான் ஸ்நேகிதனுடைய பாவம் சொல்கிறது இங்க சிக்கு இல்லாமல் எண்ணெயை போட்டு நன்னா நல்லா அது சிக்குக்கெல்லாம் இல்லாமல் கிளீனா மெயின்டைன் பண்ணப்பட்ட கேஷம் நடத்தம் ஸ்நிதம் செடுக்குறிஞ்சா தான் செடுக்கெல்லாம் இருக்கும் கவனிக்காம இருக்குதான் சிகுரநிகுரும்பம் தவசிவே சிகுரம்னா கேஷம் நிகுரும்பம்னா கூட்டம் சிவந்து இருக்கக்கூடிய ஒரு கலெக்டிவா இருக்கக்கூடியது கூட்டி குடும்பம் அது கூப்பிடற சிவகான் நம சிவாபியாம் நவயுகாபியாம் அப்படின்னு சிவாபியாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரையும் குறிக்கும் சிவன் சிவாவா இருக்கக்கூடிய அம்பாள் ரெண்டு பேரையும் குறிக்கும் அதனாலதான் நமசிவாபியான் இப்படி சொன்னார்னா அம்பாழையும் பரமேஸ்வரனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்க ஆச்சாரியா அல்ல நம சிவாய்ச்ச நம சிவாயா அப்படின்னு முடியும் ஒரு முடியும் அம்பாளுக்கும் அவளுக்கு அவளுக்கு சரவாணின்னு பேரு எல்லாம் பேரில முதற்கொண்டு ரொம்ப பரம அன்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் ஆதி தம்பதிகளா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்கள் பேர் கூட வருவோம்ல ஒரே அக்ஷரத்துல ஆரம்பம் இதுவும் பார்வதி பகாரம் பரமேஸ்வரன் ஆரம்பம் ஒரே மாதிரி இனிஷியல் ஒரே மாதிரி இருக்கு சம்ஸ்கிருத்தியும் ரெண்டும் பகாரமா தான் இருக்கு அம்பாளுக்கு சிவானு பேரு சிக்குரும்பம் தபசிவேரே கருணிகள் காடாட்டமா கருகருகருன்னு இருக்கக்கூடிய உன்னுடைய கேஷம் நல்லா அலர்த்தியா கருத்து நல்லா வளவழவனானு சிக்கல்லாம் இல்லாதபடி செருக்கு இல்லாதபடி எண்ணெயை போட்டு நல்லா அழகா பின்னப்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய கேசமானது எங்களுக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் அஜானம் என்ற இருட்டை போக்கி வைக்கல சாதாரணமா புஷ்பங்கள்லாம் சூட்டிப்பா நாம இருந்தா என்ன பண்ணுவோம் ஏதோ சாயங்காலம் வரும் பொழுது ஒரு ஒரு மனம் ரெண்டு மனம் புஷ்பத்தை வாங்கி அம்பாளுக்கு ஒரு துண்டத்தை வச்சுட்டு மீறிய சிரசு நாம புஷ்பத்தை வாங்கிதான் வச்சுனாலும் இல்ல பிரசாதமாய் சுவாமி சந்தேகங்கள் கிடைச்சுதான் தள்ளையை சூட்டிக்கலாம் அம்பாளுடைய விஷயத்துல அவ போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ எந்திரத்தை சூட்டிப்ப அவ பிரசாதத்தை வசந்தியஸ்மின் மண் வளமதன வாட்டி வளமதன வளன்னு ஒரு அசுரன்னு தான் அந்த வளன நிகரம் பண்ணதுனால வலமதன் வலாரின்னு பேரு வலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொழுவே தொழுவேல தொழுவேலவனே இப்படி எல்லாம் வராரிங்கிறது உத்தியான புஷ்பங்கள்லாம் சுமனஹான் சொன்ன புஷ்பம் அர்த்தம் நாம எப்படி தமிழ்ல இங்க தமிழ்நாட்டுல பிராமண சமுதாயமா இருந்தா புஷ்பான்னு குழந்தைகளுக்கு புஷ்பா புஷ்பலதா பேர் வைப்பா அது அப்பிராமண சம்பிரதாயமா இருந்தா உண்டு வடக்கில் பார்த்து அப்படின்னா இங்க புஷ்பாங்கிற பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி சுமன் நார்த்தன ரொம்ப காமன் ஸ்திரீகளுக்கு சுமன் ரொம்ப காமன் பேர் அது அது என்ன ஆச்சு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வெவ்வலானது கட்டாயிடும் நார்த்தர்ன் ட்ரெடிஷன் அப்படின்னாக்க ராமகா ராம் அப்படின்னு வந்துடும் அசோக்கானா அசோக் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு வந்துடும் அந்த இருக்கக்கூடிய கட்டாயி கான்சனட்ல வந்து நிற்கும் அது நார்தர்ன் ஸ்டைல் அப்படிதான் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு நாம இந்த எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொரு கான்செட் சேர்த்து ராமன் சொன்னா ராமன் என்ன பண்றா அந்த போக்குள்ளது இந்த கிரந்தமானது சுமன் ஒரு பேர் ரொம்ப காமனா வடக்கல உண்டுலோகத்துல இருக்கங்கள்னா வலுவில வந்து அம்பாளுடைய ஏன் கேஷத்துல வாசம் பண்ணறதுன்னா எதீயம் சௌரபியம் சகஜம் உபல்தும் சுமனசா வசந்தியா அம்பாளுடைய கேசத்துல சாதாரணமா நம்ம நமக்கு கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு கவனிக்கலாம் சிக்கு நாசம் நறுமணம் ஒண்ணுல இருந்து ஒண்ணும் வராது நாம நறுமணம் உடனே உடம்புக்கு ரொம்ப பேர் கூட இருக்கு ஒரு மூரத்தியூஸ் பர்ஃபியூம் இருக்கிறதுனால இவன் வெளியில சரீரத்தை காட்ட முடிகிறது இல்லைன்னா அவ்வளவு நாத்தம் துர்நாற்றம் இருக்கு அவளையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உடம்பு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க சில பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் அதெல்லாம் தேவையில்லை இயற்கையாகவே ஒரு நறுமணமானது கிளம்புறது அத அம்பாளுக்கும் திவ்யமான சுகந்தம் உண்டு அது பரமேஸ்வருக்கும் உண்டு பரமேஸ்வருக்கு உண்டு சுகந்தனால இயற்கையாகவே நறுமணத்தோட கமழக்கூடியவர் பரமேஸ்வரன் அம்பாலும் அப்படிதான் அவளுடைய கேசத்துல ஒரு சுகந்தமானது அது இயற்கையாகவே அந்த கேசத்துக்கு சுகந்தம் உண்டா இல்ல செயற்கையா ஏற்பட்ட ஒரு நறுமணமா இப்படி ஒரு பெரிய சர்ச்சை வந்து கொடுத்து அப்பீரர் செயற்கையா தான் அம்பாளுடைய நறுமணம் அப்படின்னு விட்டார் பரமேஸ்வரன் பண்ண ஒரு யுவாவா ஒரு கவித சொல்லி அனுப்பிச்சார் இயற்கையாகவே அம்பாளுடைய கேசத்துக்கு நறுமணம் உண்டு நீ போய் சொல்லு சதஸில் இயற்கையாவா செயற்கையாவா நறுமணம் இருக்குன்னு ராஜா கேள்வி கேட்டா இயற்கையா உண்டு நீ போய் சொல்லு அப்படின்னு விட்டா போய் சொன்னான் இந்த கவி அது எப்படின்னு சமர்த்தனம் கேட்டால் பதில் சொல்ல தெரியல திரும்பி வந்தான் பரமேஸ்வரன் எப்படி பதில் சொல்லு எப்படி எப்படி இயற்கையா இருக்குன்னு கேட்டாக்க அது எப்படி சொல்ல முடியும் நானே வரைய விட்டேன் சுவாமி ஒரு வயசான விருந்தனுடைய விருப்பத்தில் இருந்தா அம்பாளுடைய கேசத்தில் இருக்கக்கூடிய நறுமணமானது இயற்கையாக தான் அப்படின்னு நக்கீரர் இல்ல செயற்கை தான் இயற்கையா கிடையாது தெரியுமா அவனுக்கு நான் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன நான் பரமேஸ்வரன் நெத்திக்கிடுவேன் அப்படியே நெத்திக்கடல அம்பாள் இருக்காள் அம்பாள் சோத்திரம் விட்டாள் நக்கீரர் இருந்தாலும் சிவாபச்சாரம் பண்ணி பரமேஸ்வருக்கு தெரியாத ஒரு சுகந்தத்தை பத்தி வேற ஒரு மனுஷனுக்கு சொல்ல தெரியுமா அம்பாளுடைய கேஷத்தில் சுகந்தம் இயற்கையா இருக்கா இல்லையான்னு பரமேஸ்வரத்தை விட வேற யாரும் அதா செடிவா சொல்ல முடியும் அப்படி பரமேஸ்வருக்கு அபச்சாரம் பண்ணதுனால அந்த அபச்சாரத்தை போக்குறதுக்காக அப்புறமா திருமுருகாற்றப்படை பிரச்சனை பண்ணான்னு ஒரு ஐதிக்கியம் ஒன்று உண்டு அப்படி அம்பாளுடைய கேசத்தில் இருக்கக்கூடிய வாசனை நறுமணமானது இயற்கை அதனாலதான் திருஷ்ணாப்பள்ளியில் அம்பாளுக்கு ஒரு பேர் சுகந்த குந்தனாம்பாள் அதே மாதிரி அம்பாளுக்கு அஞ்சன குந்தலாம்பாட் எல்லாம் பேர் உண்டு அதே மாதிரி அம்பாளுடைய கேசத்தில் இருக்கக்கூடிய சுகந்தத்தை பத்தி அந்த புஷ்பத்துடைய சுகந்தத்தை பத்தி சம்பகாசோக புன்னாக சௌகந்திகா என்று ஒரு நானா வருது சம்பகம் புன்னாகம் அசோகம் முதலிய புஷ்பங்களோடு சேர்ந்து பிரகாசிக்கூடிய வழி நடத்தம் அத சொல்லும்படியா நீல சிக்கு நமஹா நிஸ்துரா நீல சிக்குடா அது அம்பாள் சீதாதேவியாக வந்து தோன்றும் அவளுடைய கேசம் எப்படி இருந்ததுன்னு வால்மீகி சொல்ற பொழுது கரு மேகத்தை போல இருந்தது கரு நாகத்தை போல இருந்ததுங்கிறதாபாயே வனராஜ்யம் இவ இப்படி கூந்தலோடையே சம்பந்தப்பட்ட பேர்கள் பல பேர்கள் லனிதா திரிசதியில ஏரா namaha. அதே ஏலக்காக போல நல்ல நறுமணம் கவலமான அம்பாளுடைய கந்திச்சு கூடாது அம்பாளுக்கு ஒரு பேர் த்ரிசதியில வருது இப்படி எல்லாம் கூந்தல் சம்பந்தத்தாலேயே பல பேர்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த அம்பாள் அம்பாளுடைய கூந்தல்ல போய் நாம் அமர்ந்தா அவள்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான அந்த கேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான நறுமணத்தால நம்மளத்தையும் நறுமணம் ஒட்டிக்கும் புஷ்பங்கள் வந்து உட்காரதான் தேவலோகத்திலிருந்து சாதாரணமா ஸ்திரீகள் நல்ல ஒரு மல்லிகை புஷ்பம் நல்ல வாசனையா இருக்கக்கூடிய புஷ்பங்கள் தலை அம்மாவுக்கு ஒரு நல்ல நிறுவனம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் அம்பாளுடைய கேசத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோன்னு எனக்கு தோணுதுனா எதீயம் சௌரப்யம் சகஜம் அது இயற்கையாகவே இருக்கு அந்த சௌரபியம் சகஜம் உபலப்தம் சுபனச வசந்த பரதேவதியா இருக்கீத காட போல கருகரு கருகல் இருக்கக்கூடிய அந்த கேசத்தை நல்லா அனர்த்தியா சிக்கல் தான் இல்லாதபடி ரொம்ப ரசமா இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுகந்தத்தோட பிரகாசிக்க கூடிய அந்த கூந்தலை நாம நிறைய புஷ்பங்கள் தேவலோகத்துல இருக்கக்கூடிய வளங்கள்ல இருந்து புஷ்பங்கள் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய கோலத்தோட அம்பாளுடைய கேசபாரத்தை கேசபாரம்னு சொல்ல நிறைய அடர்த்தியா இருக்கக்கூடிய கேச கேச அந்த கேசபாரத்தை நாம தியானம் பண்ணோம்னா அது நம்ம கிளேச பாரத்தை எல்லாம் போக்கி வைக்கும் ரொம்ப அழகா இருக்கா பெரியவா நமக்கு கிளேசம் கஷ்டம் அந்த கிளேச பாரங்கள் எல்லாம் போக்கி வைக்கும் கிளேஷம் வருது அஜ்யானி துனு துத் தம் மகா துலித்தலித்தேந்தீவரம்பம்சிதேயம் சௌரபியம் சொல்லு அடுத்த கேசத்துக்கு நடுவில் ஓடக்கூடிய சீமந்த ரேக மகிடு நெற்றி மகிழ பத்தி சொல்ற அதுதான் கிரந்தத்துடைய பேர் வரக்கூடிய ஸ்லோகம் அதுல வேற ஒரு சுவாரஸ்யம் இருக்கு நாற்பத்தி ஸ்லோகமா அது அமைஞ்சிருக்கு நாற்பத்தி நாலு முக்கோணங்கள் ஸ்ரீசக்கரத்துல நாப்பத்தி மூணு கோணம் நேரடியா நாப்பத்தி நாலாவது பிந்துவே நாப்பத்தி நாலாவது கோணமாக சொல்லியிருக்க அதனால சதுஷத்துவாரிஷ வசுதலக வலய திரிவேகாபிசார்த்தம் தலச்சரண கோணாக பரிணதாகா அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தை சொல்றபோது ஜாலமாடியா சொல்லிட்டு தாண்டினு வந்த ஸ்லோகம் இது அதுல நாப்பத்தி நாலு பத்தி சொல்ற அம்பாளுடைய சுரூபமே அந்த ஸ்ரீசக்ரம் கீழ் பார்த்தோம் அந்த மாதிரி அவளுடைய மறைமுகமா இண்டிகேட் பண்ற மாதிரி நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல சவுந்தரகரி என்ற கிரந்தத்துடைய அந்த தலைப்பு பேர் வரும்படியா தனோ துக்ஷ தவவதீ பரிமதி சரணி ூரம் பிரபல கபரீபாரதிஷம் விருந்தை வந்தீகமி ரொம்ப எக்ஸ்டெண்டெட் மேட்டர் ஃபார் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் நல்லா வியானானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இது சரணிவ சீமந்த சரணி சீமந்த சரணிஹி நகா கஷேம்தனோது இதுதான் ஐடியா சீமான எல்லைன்னு அர்த்தம் பழைய காலத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோம் எல்லைன்னு அர்த்தம் அந்த எல்லையுடைய முடிவு சீமா பிளஸ் அந்த சீமாந்தம் வரணும் அதுதான் சீமந்தம் அப்படின்னு வந்து சீமந்த ரேக அது எல்லை சிவசு அந்த சிரஸ்ல சிரசுடைய முடிவா இருக்கக்கூடிய உச்சந்தலையில வரக்கூடிய கோடு அது வந்து சீமந்த ரேக அப்படின்னு நெத்தி மக சொல்றது பெரிய பத்தி சொல்ற போது ரொம்ப வேடிக்கையா பழைய காலத்துல ஸ்திரீகளுக்கு மாத்தம்தான் சீமந்த ரேகை இருந்தது இப்ப புருஷாளுக்கும் சீமந்த ரேகை வந்துடு அப்படின்னு ரொம்ப அதாவது குடிமையா கூட குடிமையை கட்டிக்க வேண்டியது வந்து மறைமுகமா சீமந்த ரேகன சீமந்தம் பண்ணுறது அதுவும் இந்த சீமந்த ரேக்க மேல பன்னிமுள்ளது புருஷ குழந்த பிறக்கக்கூடிய குழந்த பிள்ளை குழந்தையா பிறக்கிறதுக்காக செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் ரொம்ப பேர் இப்ப சீமந்தத்தையே காலம் தாண்டி பண்ற எட்டாவது மாசத்துல ரொம்ப பேர் பண்ற அது சீமந்தோ நயனத்துக்கு காலமே ஆறாவது மாசம் தான் கர்ப்பறாவது மாசம் ஆறாவது ஆனா பெண்ணான தீர்மானம் ஆயிடுறது அது தீர்மானம் ஆடுறதுக்கு முன்னாடி வெக்தே கர்ப்பே திசேனா அப்படின்னு சூத்திரம் ஸ்நானம் பண்ணாமல் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தாபில வரக்கூடிய துஷிய நக்சத்திரத்துல இந்த புன்சமனம் என்ற சம்ஸ்காரத்தை பண்ண சொல்ற சீமன் தோன்மை என்ன இருக்காக ஆறு மாதமான உடனே உள்ள இருக்கக்கூடிய குழந்தை அது மூச்சு விட ஆரம்பிக்கிறது மூச்சு விட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு காத்து உள்ள போய் ஒரு துவாரம் ஏற்படணும் பிரீதிங் ஹோல் ஏற்பட சாஸ்திர மந்திரத்தார பன்னிமுள்ளேகிறது சீமந்த சரணிங்கிற ஆச்சாரியா இந்த சீமந்த சரணியானது எங்களுக்கு எல்லாருக்கும் கஷேமத்தை கொடுக்கட்டும் கஷேம்தான் என்ன ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொன்ன ஒரு இடத்துல யோக கஷேமகம் சொன்னார் சுவாமி யோகம் என்ன கஷ்டகா பிராப்தசியம் இது மட்டும் அடையாத ஒரு வஸ்துவ அடையிறது யோகம் உலகத்துல யாரா இருந்தாலும் அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் ரெண்டு கேட்டகரிகளும் தான் அடங்கியிருக்கு சில பேரை போய் கேட்டா ஏன் இங்க வருத்தப்படுறேன்னா அதை ஏன் கேட்கிறேன் படிச்சு பாஸ் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு உத்தியோகம் கிடைக்கிறேங்க வருஷமா கிடையாது கல்யாணம் நிச்சயம் ஆக மாட்டேங்கிறது கவலைப்படுற என் குழந்தைக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் எடுத்து ஒரு பேரன் பிறக்கப்படாத குழந்தை பிறக்கல எங்கிருக்கேன் அப்படிங்கிற ஏதோ ஒண்ணு ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் ஒரு கல்யாணம் ஆகணும் ஏதோ ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடைய முடியல அதனால வருத்தப்படக்கூடியது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி ரெண்டும் ஏதோ வாலன்டரிம போட்டுான் என்ன பண்றது கட்டா து வயசுல கொடுத்துக்கூடிய ஒண்ணும் போற சாப்போ பேருக்கு ஒரு பெனிஃபிட் அனுப்பிச்சுட்டான் என்ன பண்றதுன்னு தெரியலங்குற இன்னொருத்தர் கேட்ட எனக்கு மலை போற ஒரு புள்ளா இருபத்தஞ்சு வயசுல ஒரு பிள்ளை அறுபது வயசுல அப்படிங்குற இன்னொருத்தர் கேட்ட என் குழந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ரொம்ப சமப்பட்டு அவ ஆத்தோட இங்க வரும்படியா எடுத்து ரொம்ப சமமா இருக்கு பாக்க முடியல அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்ற பேரொத்த கட்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை விட்டு நஷ்டமா பெறு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ கிளீனா பிக் பாக்கெட் பண்ணிருக்கான் ஒரு பைசா இல்லையா சார் வந்து இறங்குறது அது வந்து இறங்குறது பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லையா பத்தாயிரம் ரூபாய் டிரா பண்ணி வந்து பேங்க் இருந்து செலவுக்கார இந்த மாசம் இப்படி ஓட்ட போறேன் தெரியலேங்கிற அப்ப இப்படி ஒரு கேட்டகரி முதல்ல ஒரு கேட்டகரி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அது கிடைக்கல அப்படின்னு வருத்தம் பின்னாடி ஒரு கேட்டகரி பார்த்தா கையில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவானது கையை விட்டு நழுவிப்பு எடுத்து அதனால வருத்தம் உத்தியோகம் போயிடுது புள்ள போயிட்டான் பணம் போயிடுச்சு வீடு போயிடுச்சு ஏதோ ஒண்ணும் கையில் இருக்கிறது போயிடுது அடங்கி போயிடுச்சு பிட்வீன் இதை மூணாவது ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ண முடியாது அதனால அடையா அடையணும்னு ஒரு விஷயத்தை ஆசைப்படுற போது அடைய முடியாததுனால துக்கம் அடைஞ்ச வசுவை கையை விட்டு நழுவிய பறிகொடுத்து நினைக்கக்கூடிய அடைஞ்சு விட்டான் இல்ல வந்த வஸ்து தன் கையை விட்டு விலகாமல் வந்து இரண்டாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய துக்கம் இல்லை அடையா அடையணும் ஆசைப்படக்கூடிய ஒரு வஸ்து அடைகிறது அதுதான் யோகம் அப்பிராப்தி இதுகுட்டும் அடையாத வஸ்துவ அப்பிராப்திய பிராப்தி யோகா ஏற்பட்ட ஏற்கனவே கிடைச்ச வஸ்துவ கையை விட்டு நழுவாமல் அப்புறம் அப்புறம் தெருவில் யாராவது ஒருத்தர் பார்த்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தோம் கஷமமா இருக்கேடா அப்படின்னு கேட்கிறாட யோகமா இருக்கா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல புதுசா உனக்கு ஒரு லாபம் வரவானா ஏற்கனவே ஏற்பட்ட லாபத்தையாவது கையை விட்டு நெழுவாங்க அதிகம் எதை அடைஞ்சப்பறோம் அதுக்கு மேல ஒரு லாபம் கிடையாதுன்னு தோணுமோ அதுதான் ஆத்ம அது எப்போதும் இருக்கு அதுக்கு மேல ஒரு லாபம் கிடையாது அந்த ஆத்மஸ்துவ மறக்காமல் இருக்கிறது ஆத்மஸ்துவல் இருக்கிறது நினைச்சா கூட சம்படிங் அப்படின்னு பேப்பர்ல போடலாம் பாருங்க Egypt is missing as as relatives well. and friends are concerned. குடும்பத்தில் இருக்கிற போனாலும் இருக்கான்னு தெரியலையாஸ்தான் சொல்லாம ஏதோ ஒரு மாசம் தெரியாம இருக்கும் தெரியாம இருக்கலாம் வேறஒர்க்ஸ் ஆத்மாவை சொல்லப்படாது மறந்துட்டா கஷேமத்துக்கு ஆனி மறக்காமேமம் எல்லாத்தையும் விட பெரிய லாபம் இதுதான் அதனால பரமக்ஷேம இருக்கக்கூடிய ஆத்மேமத்தை ஆத்மாவ மறக்காமல் ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை உன்னுடைய நெத்தி மகுடானது எங்களுக்கு எல்லாம் அனுகூரம் பண்ணி கொடுக்கட்டும் சீமந்த சரணிக்கு நகா கஷேம்தனோ அந்த சீமந்த சரணி எப்படி இருக்கு ரெண்டு விதவா சொல் பிரபல கபரிஷி நிறையா அம்பாள் குங்குமம் எட்டு முன்னாடி சிந்தூரம் தரிக்கக்கூடிய பழக்கம் தான் பிராச்சீனத்தில் இருந்து பெரியவா சொல்லிருக்கா இன்னைக்கு வடக்கு முழுக்க பார்த்தா பச்சை மகாராஷ்டிரத்திலையும் வங்காளத்திலையும் நெத்தியில குங்குமம் இருக்கோ அந்த நெத்தில மகுடல நிச்சயமா பொங்கும் இருக்கும் அவளுக்கு வங்காளத்துல ரொம்ப பிரத்யேகமான சுவாசமி எல்லாருக்கும் நெத்தி மகுடல இருக்கும் நல்ல சிந்தூரத்தை அவள சிந்தூரத்தை போல சிவப்பா இருக்கக்கூடிய விக்கிரத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படி ரூபத்தோடு இருக்கக்கூடியவள் அம்பாள் சிந்தூரூ விக்கிரகம் இந்த ஸ்லோகமாவதுதான் மேற்கொண்டு மாதாசி மகாராஜ் மேல போகணும் அப்படி சிந்தூராவன் எடுத்த உடனே இந்த சிந்தூரத்தை போல சிவப்பா இருக்கக்கூடியதான் பேசுறாள் அவளே சிவப்பு அவளுடைய நெத்தி மகுடு கருகரு கருணைகள் காண போல இருக்கக்கூடிய கூந்தல் துணித்த தரித்தேந்தி அந்த கூந்தலுக்கு நடுவில் ஒரு கோடு அந்த நெத்தி மகிடு மாத்திரம் சிந்து அதாவது மகாலட்சுமிக்கு அஞ்சாறு வாசஸ்தானங்கள் தாமரகுஷ்ண ஒரு வாசஸ்தானம் சந்திர மண்டலம் ஒரு வாசஸ்தானம் அதே மாதிரி கஜபூ பண்ற போது மஸ்தி பிருஷ்டபாக இருக்கக்கூடிய திருப்பி வைக்கிறது இந்த வயலுக்கு புரியல பழைய காலத்து சம்பிரதாயம் வயல போற போது ஒரு பசுவை பார்த்தா தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறது என மகாலட்சுமி இருக்காள் அப்படின்னு தாற்பம் வில்வ வனத்துல இருக்க லட்சுமி மகாலட்சுமி இருக்கா அதனால லட்சுமி கிழமை விசேஷமா இருக்கக்கூடிய செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை சீமன் தரைக்கட்சுமி இருக்கலாம் மகாலட்சுமி இருந்துட்டாள்னா அவளுக்கு நித்திய சுவாச நித்திய சுவாசினியா இருக்கக்கூடியவள் சாதாரணமா நம்ம சுவாசினி வந்தா ரொம்ப பேச செய்யண்ட ஒரு தர்மம் வேலை என்ன கொடுக்கிறோமோ காசு குங்குமம் அவசியம் சொல்லப்படாது பிரீதி தானம் இதை போய் அனசூய சீதைக்கு கொடுத்த போது அயோத்தியா காண்டத்து கடைசியில சொல்ற பிரீத்தி தானமாக கொடுக்கக்கூடிய மங்கல திரவியத்தை சரி அசுறு வாழ்ந்த சொல்லும் வாழ்லாம் சொல்லாம குங்குமத்தை போய் வாழ்லாம் சொல்லலாமோ இல்லை வாட்டில் போற போது பூக்காரி ஏதோ வந்துருப்பா பூ வாங்குவா கூட ஒரு மரத்தை வாங்கி ஒரு மரம் புஷ்பம் வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்தாக்க எங்ககிட்ட இருக்கு எனக்கு வாண்டாம சொல்லப்படாது எத்தனை பத்து மரம் தவிர சூட்டிருந்தா கூட அவன் ஒரு ஒரு மரம் கொடுத்தானக்கே அதை வாங்கிக்கணும் புஷ்பத்தையும் தேங்காயும் பாக்கையும் அதே மாதிரி குங்குமத்தையும் இதெல்லாம் வெற்றில வாழ்நாலும் எத்தனை கிரகங்கள்ல கொடுத்தாலும் குங்கம் தான் வெயிட்டா போயிடாதுல குங்கு வாங்குறதுனால வெயிட் தாங்க முடியாம ஒண்ணு இருக்காது அப்படின்னா சாதாரணமா ஒரு சுவாசனை மாத்துக்கு வந்தாலே ஒரு கன்னியாகுழந்தை வந்தாலே குங்குமம் கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு சாதாரணமா நாம ஒரு கிரகத்துக்கு போனா கூட கிளம்புறதுக்கு முன்னாடி குங்குமம் கேட்டு வாங்கிக்கணும் அவன் ஏதாவது காய்மா இருந்துட்டா கூட சாதாரண என்ன சொல்லுவா வெளியில நான் களம்பரின்னு சொல்றது பெட்ரோக் ஆனா குங்கு மாசம் இருந்தா குடுக்கறது கொஸ்டின் இல்ல எப்போதும் இருக்கணும் எப்போதும் அது ஆப்ஷன் இல்ல தேங்காயோ வேற புஷ்டமோ ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு இல்ல கையில் குங்கு மாசம் குடுத்துடலாம் ஆனா குங்கு அவசியம் கொடுத்தே ஆகணும் இல்ல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் தேவையா இருக்கு வற்றலை பாக்கு பழத்தை வச்சு கொடுத்தா ஒரு தேங்காய வச்சு கொடுத்தா அவசரமா ஸ்டேஷன் எங்கேயோ போயிட்டு இருக்கா அப்படிலாம் போட்டுன்னு போனோம் இல்லன்னா ஒரு பிளாஸ்டிக் பயிலாவது அதை எடுத்துட்டு போனோம் ஜாக்கெட் துண்டி கொடுத்தா அதாவது ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போனோம் குங்குமத்தை எடுத்துட்டு போறதுக்கு கையோ பையோ ஒண்ணும் தேவையில்லை நம்ம சரீரத்திலேயே வந்துட்டானாக்க அவளுக்கு குறைஞ்ச பட்சம் குங்கும வச்சு அவளுக்கு அலங்காரமான வாழாமோ அதனால அம்பாளுக்கு குங்குமம் நெத்தி மகிழ்ச்சி குங்குமது நம்மாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீ அலங்காரம் பண்ணிக்கிறதா மாத்திரம் இல்ல மகாலட்சுமிக்கு அலங்காரம் தாற்பயம் தலிதாசு அம்பாளுக்கு எது சிந்தூரம் சொல்லல வேத மாதாவுக்கு எது சிந்து சொல்லிருக்கு அம்பாளுடைய பாத தூடி ஆனது வேத மாதா தன் சிரஸில் தரிக்கக்கூடிய சிந்தூரம் ஆட்டமா இருக்கு அந்த சிந்தூரத்தை தரிசனுடைய நெற்றி மகிழ் எப்படி இருக்குன்னா பகந்தி சிந்தூரம் பிரபலீபிமிரிவ நவீனம் இது கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் படிப்படியா சொல்றேன் ரா ஒரே இருட்டா இருக்கு அந்த இருட்டுக்கு நேர்விரோதி அப்படின்னா பால சூரியன் தான் நேர்விரோதி உச்ச சூரியன் கிடையாது இருட்டு நம்முடைய ராஜ்யம் நடக்கிறது நினைக்கிற போது அவன் வந்த உடனே தொடர்ந்து பிடிச்சி கருத்தா கொடுத்து தள்ளி விடுறான் இந்த இருட்டை ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ரொம்ப நாளாக காத்து அம்பாளுடைய நெத்தில சீவந்த சரணியில தரிச்சு இருக்கக்கூடிய சிந்தூரத்தை பார்க்கிற போது சூரியன் பால சூரியனுடைய ஒரு கிரணம் ஆட்டமா இருக்கு கிரணம் உதிக்கின்ற சூரியன் தானே சிவப்பா இருப்பார் அதாவது நவீன சூரியன் அர்க்க கிரணம் சூரிய கிரணம் நவீனம் உதிக்கக்கூடிய சூரியனுடைய கிரணத்தை போல அந்த உதிக்கக்கூடிய சூரியனுடைய கிரணத்தை ஒரே ஒரு கிரணத்தை நாலு பக்கத்துலயும் இருட்டு போய் சூழ்ந்துண்டு கைதி பண்ணி கொடுத்தோம் ஏன் கைதி பண்ணும் கைதியா வச்சிருந்தாதான் சூரியனையும் நாங்கள் நீச்சுட்டோம் அதுக்கு பிரமாணமா ஒரே ஒரு கிரணம் இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக சூரியனை முழுக்க கபலீ கிரணம் பண்ணிட்டா நீ கபதிகரணம் பண்ணிருக்கேங்கிறது பிரமாணம் எங்க இருக்கு சகசிர கவச்சம் ஒரு அசுரனு தான் அவன் ஆயிரம் கவச்சங்கள் ஒண்ணு மேல ஒன்னும் ஆயிரம் கவச்சங்களோட பிறந்தான் அவன் வரம் பண்ண சுவாமி நரநாராயண அவசரம் பண்ணி இதை நாராயணஈற்றி என்ன பண்ணா ஆயிரம் கவசங்களில் கவசங்களை பழந்து உடம்புக்கு ரொம்ப கிட்ட கி இருக்கக்கூடிய பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கவசம் ஒரே ஒரு கவச்சத்தை அந்த கவச்சத்தை மாத்திரம் விட்டு வச்சாலும் ஏன்னா இவன் சகச கவச்சம் அடையாளம் தெரியணுமே அதுக்காக அதுதான் பிரமாணம் பாக்கி எல்லா எல்லா கிரணத்தையும் நாங்க கபலீ கிரணம் பண்ணிட்டோம் ஒரே ஒரு கிரணம் பப்ளிக் டிஸ்பிளேக்காக வச்சிருக்கோம் எங்களுக்கு வசப்பாயிருத்தான் சூரியன் காட்டுறதுக்காக அந்த மாதிரி இருட்டு வந்து சூரியனை பாலசூரியனை ஜெயிச்சு ஒரே ஒரு கிரணத்தை கைதி பண்ணி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா எங்க பார்த்தாலும் கருகருன்னு இருக்கக்கூடிய கூந்தலுக்கு நடுவே ஒரே ஒரு மகுடு நெற்றி மகுடு சிந்து கூடிய கோலத்தை பாக்கிற பொழுது அப்படி இருக்கு அப்படிங்கிற அம்பாளுடைய கூந்தலான் வந்து கருகருன்னு இருக்கு அது ஒரே ராத்திரியில இருக்கக்கூடிய இருட்டை போல இருக்கு அது ரொம்ப பதிஷ்டமான விரோதி பிரபல கபரி பார திவிட திசாம் பிரபல ரொம்ப பலம் வாய்ந்த அப்படியே கைது செய்யப்பட்ட மாதிரி இந்த சிந்தூரத்தை பார்க்கிற போது சிந்தூரம் தனிச்சிருக்க நெற்றி தளத்தை பார்க்கிற போது நெற்றி மதுரை பார்க்கிற போது ஒரே ஒரு சூரிய கிரணமானது ஒதுக்கக்கூடிய சூரியனுடைய கிரணம் நாலு பக்கத்திலையும் ரா இருக்கூடிய இருட்டால் கைதி செய்யப்பட்டது அப்பேற்பட்டது இந்த ஸ்லோகத்தில் இல்ல ரொம்ப அரசு சாதாரணமா இந்த இருட்டால் சூரியனை கண்டாலும் நடுங்கி ஓடக்கூடியது ஆனா இப்ப மாதிரி சூரியனை கபலிகண்டமான ஒரு ஜெயித்தி எப்படி வந்துடுச்சுன்னா அம்பாளுடைய சிரஸ்ல இந்த கருப்பு கேஷத்தோடு ஐடென்டிஃபை பண்ண உடனே அம்பாள் சம்பந்தம் வந்த உடனே இதுக்கு பெரிய ஒரு தைரியம் வந்து அந்த ஸ்தானத்தால சாதாரண கண்ட உடனே ஓடிடும் அதுக்கு ஒரு கதை எக்ஸாம்பிள் சொல்லிருக்கா பெரியவ சாதாரணமா கருனுக்கும் பாம்புகளுக்கும் ஒத்தே போகாது அவர் ரெண்டு பேரும் சக்கர்த்தி குழந்தைகள் அமிரத்துக்காக வாழக்குள்ள தகராறு கேடு அந்த கரையை ரெஃபர் பண்ண அதனால கருணா பார்த்தா பாபுகளுக்கு ஆகாசத்தை பறந்து பெருமான தர்சனம் பரம நடிபாடி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அரிகின்ற பேரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏறோ ஆண்டு அனுபவம் வாரிக்குனா லபியது வந்துட்டா ஒன்னும் இல்ல நீ அப்புறமா நீ ஒன்பது மணிக்கு மேல பிரச்சனை அந்த நாலு மணிக்கு காலத்தால என்ன பூஜை பண்ணிவிட்டா அவ்வளவு ஆசர்மான ஒரு பலன் சொல்றேன் ஒரு ஒரு ரூபாய் செலவிச்சு ஒரு கோடி ரூபாய் ஜென்மாக்கள் ஆயிரம் வருஷங்கள் தனு மாச பூஜை கிடையாது சாயங்காலமே மாசம் பிறந்துடுவது உத்தராயண புண்ணிய காலம் அதனால நாளைக்கு காசால தனு பூஜை கிடையாது அப்புறம் வழக்கமா உதயத்துக்கு அப்புறம் பூஜை அது நீ நினைச்சா கூட முன்னாடி பண்ண முடியாது தருண மாசத்துல இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை சேமிக்கிறது ஒரு சம்பிரதாயம் ரொம்ப நாளா வைஷ்ணாயிருக்கும் போது பண்றதுக்காக சாதாரணமா கருடனை பார்த்தா நடுங்கி ஓடக்கூடிய பாம்பு பகவான நாம தாங்கிட்டு இருக்கோம் நாம பெரிய இடத்துல இருக்கோங்கிற தைரியத்துல இந்த கருடரை பார்த்த உடனே கேட்டாரா அப்படின்னு கேட்டார் கேட்கலாம் நமஸ்காரம் சொல்லணும் வேலை சொருப்பி அவர் அவரை போய் நமஸ்கார சொல்லிட்டா பாந்தமா இருந்திருக்கும் சிங்கேரி ஆச்சாரியால் தான் யாத்திரை பண்ணிட்டு பல இடங்களில் யாத்திரைகள் வருஷமா யாத்திரை வெளியே ஜாஸ்தி வரல தொண்ணூத்தி அஞ்சு மெட்ராஸ் வந்ததுதான் அதுக்கப்புறம் வரல வெளியில வரலவா லோக்கலா கிட்ட இடத்துலதான் போறான் யாத்திரை பண்ணிட்டு போது பல இடங்கள்ல ரசம் ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப ஒரு நாளைக்கு அருங்கல் பாஷன் சொன்னா தின்ன எங்கிப்பா போயின்னு இருக்கிற போது அங்கேயும் ஒருத்தர் வந்தாராம் என்ன சுவாமிகளை சௌக்கியமானு கேட்டாராம் எங்கியமா இருக்கக்கூடாது அதாவது ஆச்சாரியா நமஸ்காரம் சொல்லுவான் வந்த ஆச்சாரியால போய் சௌக்கியமாக இருக்கு எல்லாரும் கேட்டாங்க மாதிரியே அவர் ஏதோ குடும்பம் நடத்தினிருக்காரு சௌக்கியமா இருக்காரு ஒரு சமயம் அழுதுன்னு இருக்காரு சிரிச்சிட்டு இருக்காருன்னு பகவான தியானம் பண்ண சன்னியாசிகள் எப்போது சௌக்கியமா இருப்பா அது மூணும் சந்தேகமே கிடையாது யார்ட்ட போய் என்ன பேசணும் சில தெரியும் கூட குறைச்சிடப்படாது கேட்டார் சௌக்கியத்தை கேட்டார் அவர் என்ன வந்துட்டு நீ பகவான தாங்காம வெளியே சாதாரணமா வந்தேனா அப்ப வண்டவாளி போயிடுவோம் நீ சௌக்கியமா இருக்க முடியும் இந்த இடத்த வெளியில விட்டு உங்களுக்கு ஆணி வந்துடும் சொல்லாம இருக்கும் வெளியில வாடா பாத்துக்கிறேங்க நான் வருங்க மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தா சௌக்கியம் அப்படின்னா அது மாதிரி இந்த சூரியனுக்கு நான் எப்போதும் பயந்து ஓடக்கூடிய இருக்கானது கருடனுக்கு பாம்ப போல இந்த இருக்கு அது நாராயணன் தாங்கி இருக்கோம் கருப்ப தன்னை ஐடென்டிஃபை பண்ண உடனே இந்த இருட்டுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து சூரியனையே நாங்க கைதி பண்றோம் பண்ணி ஒரே ஒரு கிரணத்தை மாத்திரம் பாராட்டமா டிஸ்பிளே பண்ணலாம் பிரபல கபரி பாரதி மீரத் பாதி சொல் முதல் பாதி இன்னும்ரி பரிவசோ சிவந்த சரணி அம்பாளுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தவ வரிய லகரி பரிவாகி நாலு வார்த்தை உபயோகி நாலு வார்த்தை நாலு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு நீர் பெருக்கதான் குறிக்கக்கூடியதா இருக்கு ஒரு ஃபுளோ ஆஃப் வாட்டர் குறிக்கக்கூடிய ஒரு ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை நாலு வார்த்தைய ஒரே மாதிரி ஒரே சமஸ்திலேயே அடுத்த வரக்கூடியதாக ஆச்சாரியால போல இருக்கக்கூடிய ஒரு மகாகவிடா காலம் இல்லாமல் வார்த்தை போட மாட்டாச்சியா இப்படி உபயோகப்படுத்திருக்காளே அப்படின்னு நானும் ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா தோனினா கூட தேர் ஆர் சட்டில் ஒரே அர்த்தம் இல்ல ஆபாதமா பாக்குறவங்க ஒரு அர்த்தம் தோணும் வாஸ்தவத்தை ஒரே அர்த்தம் இல்ல லஹரினு சொல்ற பொழுது ஒரு அலை அப்படியே எழும்பி வரக்கூடியது அப்படியே ஒரு வேவ் அப்படி மேல் நோக்கி எழும்பி வரக்கூடிய ஒரு அலையாட்டமா இருக்கக்கூடிய ஒரு பிரவாகத்தை தான் லகரினு சொல்லல அப்புறம் பரிவாகான்னு ஒரு வார்த்தை இருக்கு பரிவாகம் தான் பிரவாகம் ரெண்டு ஒண்ணுதான் பிரவாகம்னா ஒரேடியா வேகமாக ஓடி வரக்கூடியது மேல் நோக்கி வராமல் ஈவன் கிரவுண்ட்லேயே ஓடக்கூடியது ஆனால் வேகமாக ஓடக்கூடியது பிரவாகம் அந்த பிரதாகமே கொஞ்சம் வேகம் தனிஞ்சு சமயத்தில் அதுக்கு நதியை கொஞ்சம் ஓடுறபோது ஓடையின்னு பேருக்கு ஓடக்கூடியது ஓட ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருந்தா அதுக்கு ஓடை இல்லை ஓடக்கூடியதா இருந்தால்தான் அதுக்கு ஓடைனு பெரிய அதுதான் சொல்றது சம்ஸ்கிருதத்தில் அதே மாதிரி சோதஸுங்கிறது இதெல்லாம் இது மட்டும் சொன்னதெல்லாம் நேச்சுரல் பார்மேஷன்ஸ் ஒரு உள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்பிரிங்குலேந்து ஜெனம் பொங்கி வரலாம் நகரி ஆட்டமா பெரிய கங்கையை போல காவேரிய போல பெரிய மகாநதியா இருந்து பிரவாகமா பெருக்கெடுத்து விரிவாக ஓடலாம் அப்புறம் அதுலேருந்து ட்ரிபியூட்டரிங்க பிரிஞ்சு ஓடக்கூடியது சின்ன ஓடைகளாக சோதஸ்தாக பல கிராமங்களில் போய் நீர்வளம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் இததான் நேச்சுரலாக வரக்கூடியது ஆனா ஒரு ரிவருடைய ட்ரிபியூட்டரி நேச்சுரலா நம்ம கிராமத்தில் ஓடல இங்கேயோ ஒரு ரெண்டு மூணு மைல் தூரத்தில் ஓடிட்டு இருக்கு இந்த கிராமத்துக்கு இங்க விவசாயம் பண்ணக்கூடியவருக்கு நீர்வளம் தேவைட் அது வந்து மேன்மேட் மேன்மேட் என்ன பண்ணுவார் இன்ஜினியர் அதுக்கு ஒரு இன்ஜினியர் அவர் கரெக்டா அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு அடி இன்னு அடி அகலம் அடி ஆழம் இருக்கணும் அதுக்கெல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணி நூலெல்லாம் கட்டி பார்த்து கரெக்டா இருக்க சொல்லி ஒரு கனால கிரியேட் பண்ணி அந்த பக்கத்தில் செய்யக்கூடாது அனலைஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே அதுதான் இருக்கு பெரும்பாலும் அதனால தான் ஒரு தேசத்துக்கு இருக்கக்கூடியதான் இந்தியா மேப் பக்கத்துல பவுண்டரினாலும் போது சொல்றேன் இப்போ டச் வேற ஒண்ணும் இல்லை இப்ப குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் நான் உட்காந்து பாக்குறதுக்கு இல்ல அவன் சுத்திட்டு இருக்கேன் அதனால